வணக்கம் ஆகஸ்ட் 20 இரண்டாயிரத்தி இருபது நன்றினியின் பொது அறிவு குவியல் நிகழ்ச்சிக்காக ஈரோடு எஸ் செந்தில்குமார் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விழைகள் ஒன்று ஒடிசாவில் உள்ள பிடர்கணிக்கா தேசிய பூங்கா கணக்கெடுக்கின்படி ஆயிரத்தி எழுநூத்தி உப்பு நீர் முதலைகள் உள்ளன இரண்டு ஆமைகள் மறுவாழ்வு மையம் பீகார் மாநிலத்தில் அமைய உள்ளது N -E -T -R -E, NETRA என்ற திட்டத்தை செயல்படுத்தும் அமைப்பு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இனி இன்றைய பொது அறிவுக்குவியல் நிகழ்ச்சிக்கான கேள்விகள் 1. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது 2. சுதந்திர போராட்ட தியாகி பீம் சந்திர எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் மூன்று தமிழக அரசின் கட்டுப்பாட்டின் எத்தனை மருத்துவ கல்லூரிகள் உள்ளன மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே